எதுவும்ற்பட்டு விடாமல் அதை தடுத்துக் கொள்ளட்டும் அல்லது அதன் முனை மீது தன் உள்ளங்கையை மூடியவாறு வைக்கட்டும் என நபி அவர்கள் கூறினார்கள் நான்கு ஐந்து இரண்டு முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்று ஐந்து